வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை 27. இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1794 எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் எதிரிகளாக கருதப்பட்ட பதினேழாயிரம் பேரை தூக்கிலிட ஆதரித்தமைக்காக மேக்ஸிமிலியன் ரோப்ஸ்பியர் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பனாமா நோக்கி சென்று கொண்டிருந்த கோல்டன் கேட் என்ற கப்பல் மெக்சிகோவில் தீப்பிடித்து மூழ்கியதில் இருநூற்றி முப்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு இரண்டாவது ஆங்கிலேய ஆப்கானிய போரின் போது மாய்வான்ட் என்ற இடத்தில் ஆப்கானிய படைகள் பிரிட்டிஷ் படையினரை வென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஃப்ரெட்ரிக் பாண்டிங் தலைமையில் டொரண்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களினால் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரிய போர் முடிவுக்கு வந்தது ஐக்கிய அமெரிக்கா சீனா மற்றும் வட ஆகியவற்றுக்கு இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது தென்கொரியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டாலும் உடன்பாட்டை மதிப்பதாக வாக்குறுதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரியாவில் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நிலை கொண்டிருந்த இரண்டாம் உலகப்போரின் நட்பு நாடுகளின் படைகள் அங்கிருந்து விலகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகளின் முதலாவது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் மாநகர தலைவர் அல்பரட் துரையப்பா சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் இரண்டாம் நிகழ்வாக இரண்டாம் கட்ட படுகொலைகள் நடந்தன இதில் பதினெட்டு தமிழ் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை பனைய கைதிகளாக ஆறு நாட்கள் வைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொரிய போர் நினைவு சின்னம் வாஷிங்டன் டிசி நகரில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனின் லூவிவ் நகரில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது போர் விமானம் ஒன்று மக்களின் மீது விழுந்ததில் எண்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் நூறு பேர் காயமடைந்தனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தேசிக விநாயகம் பிள்ளை தமிழக கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோமசுந்தர பாரதியார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வெள்ளைச்சாமி கொடைவள்ளல் சமூக சேவகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மௌனி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு செல்லையா இராசதுரை இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி சங்கரன் தமிழக மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலன் பார்டர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சித்ரா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சசிகலா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகுல் போஸ் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சோமசுந்தர புலவர் ஈழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பரட் துரையப்பா இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பறவையியல் வல்லுனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மீ கல்யாண சுந்தரம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் தமிழக அறிவியலாளர் மற்றும் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஞான தமிழக கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் வியட்நாம் நாட்டில் தியாகிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே